அடித்து காப்படுத்த மேல என் கூட்டார மன்னிப்பாய இவர்கள் அறியாத ம உள்ளனர் கூறினார் என நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் நபிமார்களில் ஒரு நபி பற்றி கூறிக்கொண்டிருந்ததை நான் இன்றும் பார்ப்பது போல் உள்ளது புகாரி மூன்று நான்கு ஏழு ஏழு முஸ்லிம் ஒன்று ஏழு ஒன்பது இரண்டு